எல்லாத்திள்ள நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது புதினா தினை சேவை செய்வான பொருட்கள் திணை சேவை ஒரு கப் புதினா அரை கப் கொத்தமல்லி கால் கப் பச்சை மிளகாய் ரெண்டு சீரகம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் முந்திரி தேவையான அளவு வேர்க்கடலை ரெண்டு டேபிள் கறிவேப்பிலை சிறிதளவு உப்பு ருசிக்கு ஏற்ப செய்முறை நம்ம வந்து தினை சேவை இருக்கல அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறினா போகிறோம் அஞ்சு நிமிஷம் ஊறினதும் அதை எடுத்து அது ஒட்டாமல் இது அஞ்சு நிமிஷம் ஊறினதும் எடுத்து நல்ல தண்ணி பிழைஞ்சிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துருவோம் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வச்சு வேக வச்சோன்னா அவியிலே வந்துடுவோம் சூப்பராக அதுக்கப்புறம் நம்ம ப்ரீ ப்ரிப்ரேஷன் மிக்சியில் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் சீரகம் போட்டு அது கொஞ்சம் தண்ணி விட்டு குறைக்குறன்னு அரைச்சிக்கலாம் நமக்கு பச்சை மிளகாய் ரெண்டு பத்தாது காரம் வேணும் இன்னும் கூட வேணும்னா இன்னும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை பச்சை மிளகாய் எங்களுக்கு ஆகாது அப்படின்னா மிளகு கூட போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் அதை கொஞ்சம் குறைக்குறனே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் வானல் வச்சிருவோம் வானல் உயர்ந்ததும் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் குழந்ததும் கடுகு போட்டுலாம் படுக்கு புரிஞ்சால் உளுத்தம்பு போட்டு உளுத்தம்பருப்பு வறுத்துக்கலாம் முந்திரி இருந்தால் முந்திரி போட்டு வறுத்துக்கலாம் வேர்க்கடலை வறுத்துருவோம் வேர்க்கடலை வறுத்ததாக இருந்தால் ஜஸ்ட் டாஸ் பண்ணி விட்டால் போகிறோம் கலந்து விட்டுட்டு நம்ம கருவேப்பிலை கிளி போட்டு கருவேப்பிலை பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புதினா கொத்தமல்லி எல்லாம் அதை எடுத்து இதில் கலந்துருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ராஸ்மெல் போக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு ருசிக்கு மாதிரி கலந்துருவோம் நம்ம அந்த தினை சேவைக்கும் சேர்ந்த அளவுக்கு இது கலந்துடலாம் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தினை சேவை வெந்துருக்கு இல்லையா இது ராஸ்மெல்லாம் போனோன்னே அந்த தினை சேவை எடுத்து வெந்த திணை சேவை இதோட கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி புதினா தினை சேவை தயார் இது வந்து சிலருக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வேணும்னா கொஞ்சம் லைட்டாக லெமன் கூட பேஞ்சு விட்டுருக்கலாம் அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்